ஆயிரத்தி முன்னூற்றி அறிவிக்கின்றார்கள் நபி அலைகூசல்லாம் அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களே என் மகன் ஹாரிசா பற்றி எனக்கு கூறுங்கள் பதிர்போரில் அவன் கொல்லப்பட்டு விட்டான் அவன் இருந்தால் நான் பொறுமையாக இருப்பேன் அவ்வாறு இல்லாவிட்டால் அவனுக்காக நான் அழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார் அப்போது நபி சொல்லு அலி அவர்கள் ஹாரிசாவின் தாயாரே சொர்க்கத்தில் பல சொர்க்கம் நிச்சயமாக உமது மகன் மிக உயர்ந்த பிறதவுனும் சொர்க்கத்தில் உள்ளார் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு